உங்கள் வரிசைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் எனது முதுகுக்கு பின்புறம் உங்களை காண்கிறேன் என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதும் எங்களில் ஒருவர் தம் தோல் பூஜத்தை மற்றவரின் தோல் பூஜத்துடனும் தம் பாதத்தை மற்றவரின் பாதத்துடனும் சேர்த்துக் கொள்ளலானார்கள்